எம்பெருமான் விபீஷ்ணாழ்வாருக்கு அடைக்கலம் கொடுத்தார் அனுமான் இலங்கையிலே வந்து செய்த போர் திறங்களை எல்லாம் விபீஷ் ஆழ்வார் சொன்னார் அதை கேட்டு பகவான் அளவிறந்த மகிழ்ச்சி அடைந்து அனுமானே இப்போது இருக்கின்ற பிரம்மதேவன் ஓய்வு பெறுகிறபோது அடுத்த கல்பத்திலே நீ பிரம்மதேவனாக வளர்கடவது ஆசீர்வாதம் பிரம்மபதம் கொடுத்தாராம் அஞ்சு நேர் ஏழு நாள் பகவான் தர்பசேனத்திலே இருந்து வருணனை வேண்டி கடலை அணை கட்டினால் நான்கு நாள் சேது வந்தன இலங்கையிலே சென்று பாடி வீடு அமைத்தால் வணனாலே அனுப்ப சாரணர்கள் சுகசாரன் என்பவர்கள் இங்கே உள்ள பெருமைகளையெல்லாம் அறிந்து போய் ராவணிடத்திலேயே சொன்னார் அரசியல் முதல்ப்படி ஒரு தூதுவனை அனுப்ப வேண்டும் என்று பகவான் தன்னுடைய அன்பழை பார்த்து சொன்னார் தூதனை அனுப்பி ராவணன் திரிந்தினால் திருந்தட்டும் அதற்கு பிறகுதான் போர் தொடுக்க வேண்டும் இளைய பெருமாள் ஒத்துக்கொள்ளவில்லை தேசியை சிறையில் வைத்தான் தேவருக்கு இடுக்கண் செய்தான் பூசுதற்கு அலக்கன் செய்தான் மண்ணுயிர் புடைத்து வாசவன் திருவங் கொண்டான் வழி ஏதா வழிமேற் அவனுக்கு என்ன தூதுன்னு சொன்னார் இல்லை இல்லை தூதன் முறை தூதனுக்கு உள்ள எல்லா லட்சணங்களும் அனுமானிடத்தில் உண்டு அனுமானையே அனுப்பினால் இவரை விட வேறு ஒருவர் இல்லையோ என்ற எண்ணம் வரும் சுக்ரீவன் அரசன் அவனை அனுப்பக்கூடாது நீலன் கோபக்காரன் யாம்புவந்தர் வயோதிகர் அங்கதனை அனுப்ப நாராயணமூர்த்தி இந்திரனுக்கு துணையாக உபேந்திரனாக பிறந்தார் அந்த உபேந்திரன் தான் அங்கதன் அங்கதன் நாராயணரே உபேந்திரன் உபேந்திரனே அங்கது அங்கதான் நீ தூதுபோ நீதிநறிகளை எடுத்து புகன்று போர் வந்தால் வென்று வருக அவன் விண்வழியாக சென்றான் ராவணன் தர்பார் அமர்ந்து கொண்டிருக்கிறான் இளம் பெண்மணிகள் வெண்சாமரை இரட்டுகிறார்கள் முனிவர்கள் மந்த்ராட்சதை தெளிச்சிருந்தார்கள் நீர்காயசாக இருக்கணும் அப்படி திருமண நாசமாக போவன் கொஞ்சஞ்சலங்கையை கற்றிக்கொண்டு பெண்மணிகள் நடனம் ஆடுகிறார்கள் அப்படி சிறந்த அரியணையிலே அமர்ந்திருக்கின்ற ராவண தர்பார் மேல இருந்து கொதித்தார் சபையே அதிர்ந்து விட்டார் மகோதராய் இது முந்தி வந்த வானரமான இல்ல அதை விட விரைப்பாகுது கீழோராயினும் தாழவரை அப்பா நீ யாருன்னு சொல்லணும் ராவணனுக்கு பண்பாடுகள் யார் அடாநி சுவர் மேலே பந்து வீசினா பந்து திரும்பி வரும் உடனே அங்கதன் அளவிறந்த சீற்றத்தை அடைந்து ஆகிய சீதையை விட்டு விடாவிளிய பூரப்பட இல்லை ஆகிய சீதையை விட்டு விட தொட கண்டாயே அந்த தேவியை சூதா கொண்டு வந்தாயே திருடா திருடா திருடா வெட்க உண்டானால் அடகா வெளியே பூரப்படலாம் இல்லை ஆகில் சீதையை வெற்றி விட அரே வீரனாயிருந்தால் போருக்கு புறப்படு இல்லையானால் உயிரை விடு நீ உண்மையிலே வீரனாயிருந்தால் ராமனையும் லட்சுமணையும் வென்றல்லவா சிறை பிடிக்க வேண்டும் சன்னியாசியாக வந்து அன்னம் போட்டம்மாள் கண்ணம் வச்சாயே நீ ஒரு வீரனான் ஸ்ரீராமர் தேவியை சூதா கொண்டு வந்தாயே திருடா திருடா திருடா வெட்க உண்டானால் அடராவளிய புறப்படான் ராவனுடைய உள்ளம் படமெடுத்து வழிபாடு நினைவு வேறாய் வர்மம் முற்றியே எந்த நீ யார் உன்னாய் நீ யார் என்றாய் உன்னை பற்றியே உன்னால் தனது வாலில் கட்டி சுற்றியே இந்த தரணி எல்லாம் தாவி வெற்றியே கொண்ட சினவாரி வரபுத்தான் உனக்கோர் சேதி சொல்வதற்கே நாடான் ஜெயவீரராம் அந்த ரகுராமன் விழ வந்த தூதன் தூதன் தூதன் மான உண்டானால் அகதாம் இல்லை ஆகிருத்தி நான் வாலி மகன் அங்கதன் ஓ வாரி என்னுடைய நண்பன் அங்குதான் எனக்கு மகன் அருகிலேவா உன்னை கட்சி தழுவ உனக்கு பட்டம் கட்டுனே நாய்க்குற்றியா சிங்கத்துக்கு பட்டம் கட்டுவது நான் தூது வந்து அரசாழ்வதா இலங்கை வீஷுக்கு தந்திருக்கின்றோன் என்று அறவுரைகளை பகன்று அவன் திருந்தாமையினாலே எதிர்த்தவர்களை கொன்று வெற்றி மாலை சூடிக் கொண்டு பகவானிடத்தில் வந்து பணிந்து முற்ற ஓதியன் மூடன் முடித்தலை அற்றபோதன்றி அவன் ஆசை அராதன் முதல் நாள் போர் ராவணன் அசுர சேனைகள் சூழ வந்தான் பெரும்போர் நிகழ்ந்தது இறுதியிலே ராவணன் தேரழிந்து சீரழிந்து வில்லிந்து ராவணன் என்ற சொல்லிந்து நால்வகை படை அழிந்து பூன் தொடை அழிந்து தரையிலே நிற்கின்றான் அவனை ஒரு வினாடியில் பகவான் கொல்லலாம் நீதிநெறி தவராத நிறுவன் சுவாமி என்ன சொன்னார் ஆழையா உனக்கு அமைந்தன மாருதம் நரைந்த பூழையாயின கண்டனை இன்று போய் போக்கு நாளை வாயன நல்கினை தாவூரு கோசல நாடுடை வள்ளல் தமிழிலே ஐயந்தை எழுத்து உயர்ந்தது அகரம் இகர எகரம் மூன்றும் சேர்ந்தது ஐ பதி பசு பாசம் என்ற முப்பொருளையும் தெரிவிப்பது ஐ கடவுளுக்கு நெறியை தனிவேல் ஐ நிகழ்த்தது முன் ஐ விட்டதி முப்புறத்திலே ஆகவே அந்த ஐயன்ற வார்த்தையை தெய்வமே உடையதாக இருதங்கள் ஐயா என ஓங்கி ஆந்தகன்ற நுண்ணியனேன் பரமே சத்துருவாகிய ராவணனை பார்த்து பகவான் ஆ ஆளையா லங்கைய ஆளுகின்ற ஐயா நீ பரதாரகம் செய்வதனாலே உனக்கு விண்ணிலும் மண்ணிலும் இடமில்லை நரகத்தை போய் ஆளையா நான் இல்லாத போது சன்னியாசியாக வந்து சீதையை சரிபிடித்தாயே நீ ஒரு நல்ல ஆளையா எனக்கு நீ ஆள் ஐயா சீதையோடு வந்து அடைக்கலம் புகுந்தால் உனக்கு கோசல் தருவேன் நான் தருகிற கோசல நாட்டை ஆளையாம் உனக்கு அமைந்தன கண்டனை இன்று போய்போர்க்கு நாளை வாயன நல்கீனன் உயிரை கொடுத்தாரான் வளைத்தா ஒரு கோசல நாடுடை வல்லன் ராவணன் வச்சனங்களை கேட்டு நாணத்தோடு வேல் நகு நடுங்கன் செவ்வாய் மெல்லியல் மிதிரை வந்த ஜானகி நகுவல் என்று நாணத்தால் இலங்கை சீதை சிரிப்பாளே என்று எண்ணினானாம் பேதை ஆகவே மாதிரம் எவையும் நோக்கான் படநகர் தன்னை நோக்கான் பெண்களெல்லாம் தனித்தனியே இவனை நோக்க பூதலமென்னும் நங்கையே நோக்கி பூக்கான் வாரணம் பொருத மாறவும் வரையினை எடுத்த தோளும் நாரத முனிவர்க்கு ஏற்ப நயம்பட உரைத்தனாவும் தாரணி மௌலி பற்றும் சங்கரன் கொடுத்த வாழும் வீரமும் களத்தையை போட்டு வெறுங்கையோடு இலங்கை போனான் அப்போது அவனுடைய பாட்டனாராகிய மாலியவான் வந்தான் பேரப்பிள்ளே என்ன கவலையோடு படுத்திருக்கிறான் தாத்தா கார்த்தி வீரியன் தான் உயர்ந்த வீரன் என்று எண்ணினேன் அந்த கார்த்தி வீரியன் ராமனுடைய பாத துகளுக்கு நிகர் இளையவன் செய்த போர் திறத்தை என்னாலே வகுத்து சொல்ல முடியாது ஏழு மேகங்களும் இளையவன் தான் மழை பொழிய கற்று அந்த கூன் போக உண்டை எய்தது போலே என்னோடு விளையாடினா ராமர் கோச்சின் தான் வந்திருக்க மாட்டேன் உலகத்தில் உள்ள அத்தனை ராமனுடைய பாத துகளுக்கு நிகழ் என்று ராமச்சந்திரன் பெருமைகளெல்லாம் பகைவனாகி அவன் சொன்னான் மகோதரன் வந்து கும்பகர்ணனை அனுப்பு வானரங்களையும் மானுடனையும் கொன்று வருவார் அயர்ந்து தூங்குகின்ற அவனை அடித்து உதைத்து உறங்குகின்ற கும்பகர்ண உங்கள் மாய வாழ்வெல்லாம் இறங்குகின்ற எழுந்திராய் எழுந்திராய் கரங்குகின்ற பாசம் கால தூதர் கையிலே உறங்குவாய் உறங்குவாய் இனி கிழந்து உறங்குவாய் அவனை எழுப்பினார்கள் ராவணனை வந்து வணங்கினான் தம்பி இரண்டு மானுடர்கள் எழுபது வெள்ளம் வானரங்கள் போனக தொழில் முற்று போயின்றார் ஆனதோ வெஞ்சமுத்தம் வந்து விட்டதார் அளவில் கற்புடை ஜானகி துயர் இன்னம் இல்லையோ வளர்ந்த வான்புகள்னதோ புகுந்ததோ போன்றும் காலனேன் இலங்கையிலே ஒரு பாம்பு தொலையிலிருந்து பார்த்தா விஷம் ஏறும் திருஷ்டி விஷம் அத சொன்ன கும்பகன் கிட்டியாதோ சாமன் கிளர்பன் சீதையை சுற்றியாதோ முன்னம் சொன்ன சொற்களால் திட்டியின் விஷம் என்ன கற்பின் செல்வியை விட்டு இலையோ இது விதி இன் வண்ணாமீன் நான் போருக்குப் போகின்றேன் திரும்பி வரமாட்டேன் போர்கோளம் புனைந்து சென்றான் பகவானுடைய பானங்களினாலே கையும் காலும் அருந்து தலை அறுபட்டு வீர சுவர்க்கத்தை அடைந்தான் கும்பகன் இந்திரித்த நாக பாசத்தாலே எல்லாரையும் மயங்க வைத்தான் கருவாழ்வார் வந்து அந்த நாகபாசத்தை அழித்து விட்டார் பாசம் கலந்த மறைநாளின் வகை என்பதென்னை மழை என்று ஆசங்கை கொண்ட கொடை மீறி அண்ணல் சரராமன் பெண்ணையணல் தேசம் கலந்த மறையோர்கள் செஞ்சோர் அறிவாளர் என் தீவை முதலோர் பாசம் கலந்த பசி போலகின்ற பதகந்துறந்த கம்ப நாட்டாழ்வார் வரும்போதெல்லாம் தனக்கு அன்னம் கொடுத்த புண்ணியவானை பாராட்டி சொல்லுவார் இந்த இடத்திலே அந்த நாக விலகியது சடையப்ப நோக்கி வந்தவனுடைய பசியும் மிடியும் போனது போலேன் அதிகாயன் மாண்டான் பிரம்மாத்திரத்தாலே எல்லாரையும் வதைத்து விட்டான் இந்த அனுமார் போய் சஞ்சீமையை கொண்டு வந்து எல்லாரையும் பிழைக்க வைத்தார் மூலபலன் சேனை ஏழரன் அழகியிலே கொன்றார் ராவணன் இறுதியிலே போருக்கு வந்தான் தர்மமும் அதர்மமும் போரிட்டது அவன் விட்ட பானங்களையெல்லாம் எம்பெருமான் அழித்தார் திரிசூலத்தை ஏவினான் என்ற ஊன் காரத்தாலே அழித்துள்ள எல்லாம் அழிந்த ராவணன் இப்போதுதான் வீஷ்ணாழ்வார் சொல் நினைந்தான் சிவனோ அல்லன் திசை முகநல்லன் திருமாலாம் அவனோ அல்லன் மெய்வரமெல்லாம் அடுகின்ற அல்லன் செய்தி முடிக்கும்ரல்லன் இவனு அந்த வேதகாரணன் என்றான் எம்பெருமான் ராமசரத்தை தொடுத்தால் அவன் உயிரை பருகி புறத்தே உதவியது தேவர்கள் பூமழை பொழிந்தார்கள் இராவணன் ஆறுயிர் இழந்து உதிரைச் சேற்றிலே கிடக்கின்றான் அவள் உத்தமமான பத்தினி வண்டோதரி வந்தாள் வெள்ளரிக்கஞ்சாடைய மூடியான் வெப்பெடுத்த திரிமேனி மேலும் கீழும் எள்ளிருக்க இடமின்றி உயிரிருக்கும் இடம் நாடி இழைத்தவாரோ சிவ பூஜை பண்ணுகின்றவர்கள் அகப்பூஜை பண்ணி தான் புற பூஜை பண்ணுவார் எதுமே அகத்திலே நிகழ்ந்து புறத்திலே நிகழும் ராமபாணம் எள்ளிருக்க இடமின்றி ராவண உடம்பை தொலைத்திருக்கிறது பண்டோதரி சொல்லுகிறாள் வெள்ளேருக்கஞ்சாடைய மூடியான் வெப்பெடுத்த திருமேனி மேலும் கீழும் எள்ளிருக்க இடமின்றி உயிரிருக்கும் இடம் நாடி இணைத்தவாறு ஒரே குத்திலே ராமபாணம் உயிரை எடுக்கும் இப்படி பல இடங்களிலே எள்ளிருக்க இடமின்றி ராமபாணம் தொலைத்திருக்கு என்ன காரணம் கள்ளியிருக்கும் மலர் கூந்தல் ஜானகியை மனச்சிறையில் கறந்த காதல் உள்ளிருக்கும் என கருதி உடல் புகுந்து தடவியதோ ஒருவன்வாளி இதயமாம் சிறையிலே வைத்தான் ராவணன் சீதை உள்ளே இருக்கிறது என்று ராமபானன் தொலைத்தது பிராணபதி என்று மேலே விழுந்தால் ஆவி நின்று விட்டது விபீஷ் ஆழ்வார் அழுத அவளுக்கு செய்ய வேண்டிய பிரேத காரியங்களை நிகழ்ந்தது யார் வென்றால் என்று சீதைக்கு தெரியாமல் திகைக்கின்றாள் அப்பொழுது ஆஞ்சநேயர் போய் அம்மா ஸ்ரீராம ஜெயம் பஞ்சாட்சன் ஸ்ரீராம ஜெயம் அம்பிக்கு அளவற்ற மகிழ்ச்சி ஆன்டனேயா உனக்கு என்ன வர வேணுமோ கேளுனர் அவர் பிரம்மச்சாரி அவருக்கு என்ன வேணும் அம்மா எனக்கு ஒன்றுமே தேவையில்லை என் தெய்வமாக இருக்கிற தங்களை பத்து மாதங்களாக இந்த பெண்கள் அறக்கிகள் இடர் செய்தார்கள் அவருடைய மண்ணெண்ணை விட்டு கொளுத்தனும் உத்தரவு கொடுனர் அவள் தெய்வம் அல்லவா ஆஞ்சினேயா இந்த பெண்கள் எனக்கு இடர் செய்யவில்லை இவ்விடரு தான் அடுத்தது தாயினும் அன்பினோ தவஞ்செய்ய வந்த கணவனுக்கு பணி விழை செய்ய போன யான் மான் கேட்டது பிழை அல்லவா பெண்ணா பிறந்தவர் கணவனாரை பார்த்து அது வேணும் இது வேணும் என்று மாம்பழத்தை போலே கேட்டு இடர் கூடாது வில்லங்க வந்திருக்காதே யான் கிழத்த வினையினால் இவ்விழல் தான் அடுத்தது விபீஷனா சீதையை அலங்கரித்து வாழ்ந்த பிராட்டியாரை நீராடை வைத்து புத்தாடை கொடுத்து அணிகலங்களை கொடுத்து பல்லக்கில பகவான் சொன்னார் சீதை இதெல்லாம் ராவணம் கொடுத்த அணிகலமாக நல்ல ஆகாரம் உனக்கு கிடைத்திருக்கும் உன்னை சிறை வரவில்லை ஏன் நாணம் இல்லாமல் இங்கு வந்திருக்கின்றாய் என்று பிராட்டியார் மனம் நோகச் என்ன காரணம் குற்றமே செய்யாத குணக்குன்றாகிய லட்சுமணனை அன்று மனம் நோக செய்தால் அல்லவா நீ மாற்றாந்தாய் மகன் நயவஞ்சகன் அதற்கு பரிசு அரசனானவன் யாராயிருந்தாலும் செய்தவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் அவன் எதியிலே விழுந்தாள் அந்த அக்னி சந்தனமாக இருந்த தேவன் எல்லாரும் வாழ்த்தினார் மகனை பார்க்க தசரத ராஜா வந்தார் கால் விழுந்தார் வீழ்ந்த வீலங்கால் ஆகத்தின் ஆழ்ந்திட தழுவி தன் கண்ணி நீராட்டி ராமரை தழுவிய உடனே கைகேசின் வரமாயிருக்கின்ற அந்த இரும்பு விலகிவிட்டான் காந்த மாமணி ராகவா உனக்கு என்ன வரம் வேணுமோ கேடு வரம் கொடுத்துத்தானே இந்த வில்லங்கன் இப்பவும் வரம் கொடு அப்பா தீயெழுந்தினி விலக்கிய தெய்வமும் மகனும் தாயும் தம்பியும் ஆம்பரம் தருகெனத் தாழ்ந்தார் தாங்கள் விலக்கிய என் தெய்வமாகிய கைகேசி எனக்கு தாயாக வேண்டும் வரதன் எனக்கு தம்பியாக அந்த வரங்களைத் தந்தார் விபீஷனுக்கு முடிச்சூற்று விழா செய்வித்து அத்தனை பேரும் புஷ்ப விமானத்தில் ஏறி சேதுவிலே ராமலிங்க ஸ்தாபனம் பண்ணி வழிபட்டு வருகிற வழியிலே கிழ்கிந்தியிலே தாரை முதலாகிய பெண்களை ஏற்றுக் கொண்டு வந்தார் பாரத்வாஜர் தடுத்து ஆகாரம் அங்கே தம்பி உயிரி விடுகிற போது சாப்பாட்டு ஒத்துக் கொண்டாராம் ஆனாலும் தம்பிக்கு ஆபத்து வரக்கூடாது ஆஞ்சனேயா இந்த கணையாள் எடுத்துன்னு போன அவர் அக்னியிலே விட முயல்கின்றார் பந்தார் பந்தார் சிரவு ராமர் வந்தார் வந்தார் பாரத வந்தார் வந்தார் மோதிரன் தந்தார் தந்தார் முந்தாரே முந்தாரே தாயின் வந்தார் வந்தார் பரதா சிரவு ராமர் வந்தார் வந்தார் பாரதாயன் வந்தனன் ஆரியன் வந்தனன் மெய்யன் வந்தனன் மேலவன் வந்தனன் கையினால் எரியை கரியாக்கி அக்னி சாட்சியாக வந்தார் கையினால் எரியை கறியாக்கினான் கரியாக்கி கனையாழி போது இரங்கொடுத்தார் வரதாழ்வாருக்கு வந்த ஆனந்தத்துக்கு இல்லை என்ன செய்தாரான் தனக்கு சமான மன்னரை தோழும் வேதியோழும் தாதியரை தொழும் வேலைக்காரிகள் கால விழுந்தாராம் தன்னைத்தானே தொழுது கொண்டாராம் அப்படி வரதாழ்வார் இல்லையில்லாத மகிழ்ச்சி அடைந்தார் பரதாழ்வார் வந்து பக்தி அவர் பூஜை செய்த இரண்டு பாதிகைகள் பலஞானம் அபரஞானம் இந்த சரீரமாயிருக்கிற அயோத்தியிலே பிரம்மமாகிய தசரதனுக்கு சக்தி இச்சாசக்தி கிரியாசக்தி என்ற மூன்று சக்திகளாகிய கௌசலை கைகேசி சுமித்திரை என்ற மூன்று சக்தியிடத்திலே ஞானசக்தியிலே ஆத்மா என்ற ராமச்சந்திரமூர்த்தி தோன்றி சிரவணம் என்ற வசுட்டதை அடுத்து தேகேந்திரியாதிகளுக்கு கோன் யான் என்று உணர்ந்து விஞ்ஞானமாகி விஸ்வாமித்திர முனிவர் பிறகே வைராகியமாகிய இடை பெருமாள் தொடரச் சென்று மகாமாயா என்ற தாடகையை கொன்று மெஞ்ஞானமாகிய வேள்விக்காவல் புரிந்து காமமாகிய மாரீசனை வென்று குரோதமாகிய சுபாகுவைக் கொன்று அஜ்ஞானமாகிய அகதியின் சாபத்தை நீக்கி மமகாரமாகிய ருத்ர தினத்தை ஒடித்து ஆனந்தமாகிய சீதையின் கதத்தை பிடித்து அகங்காரமாகிய பரசுராமனை கர்ப்பங்கம் புதிந்து முத்தியாகிய அயோத்தி அடைந்து தீர்க்க கோபம் என்ற கூனியின் வார்த்தையினாலே தன்னலமாகிய கைகேசி ஏவர் ஆத்மராமன் வைராக்கியமாக இளையவனு ஆனந்தமாக சீதையின் தொடரை சென்று நிஷ்காமியமாகிய விபனை நட்பு கொண்டு திடப்பிர என்ற சித்திர ஊடுவதிலே தங்கி பக்தி ஆகிய பரதனுக்கு பரஞானம் அப்பறஞானம் என்ற இரண்டு ஞானங்களாகிய பாதிகியை வழங்கி சமம் தமம் உபரதி முதலாகிய நற்குணங்களாகிய தண்டகவனத்தில் மகரிஷுக்கு அபயத்தம் கொடுத்து விரோதம் என்ற விராதனை கொன்று நிருவிகல் என்ற சரபங்கருக்கு முத்தி உலகம் பட்சம் என்ற ஜாயை நட்பு கொண்டு விஸ்ரா பஞ்சவடியிலே தங்கி நை வாயு கண்ணாசி செவி வாக்கு பாணி பாதம் பாயு பத்தம் என்ற தசேந்திரங்களுடைய ராஜச குணமாகிய ராவணனுடைய தங்கையாகிய மோகம் என்ற சூர்பனகை முனைபங்கம் புதிந்து காமம் வெகுடி மயக்கம் என்கின்ற கரன் தூஷநாதிகளை கொன்று அந்த ராஜச குணமாகிய ராவணன் ஆனந்தமாகிய சீரியை சிறைபிடிக்க ஆனந்தம் எங்கே எங்கே எங்கே என்று தேடிக்கொண்டு அவிச்சையாகிய அயோமியை முனைபங்கம் புரிந்து கர்ப்பமாகிய கபந்தனை கையற வெற்றி நிறுக்கம் என்ற சபரிக்கு வீடு வேறு வழங்கி நன்னட்பு என்ற சுக்ரீவனை அடைக்கலம் கொடுத்து மெய்யுணர்வு என்ற அனுமானை அனுகிரகம் புரிந்து அடங்காமையாகிய வாரியை கொன்று மெய்யுணர்வினாலே சீதையன் இருக்குமிடம் தெரிந்து பிறவி பெருங்கடலை அணைகட்டி தாமத குணமாகிய கும்பகர்ணனையும் ராஜச குணமாகிய ராவணனையும் கொன்று தத்துவ குணமாகிய விபீஷணரை வாழ ஆனந்தமாகிய சீதையை சிறமிட்டு ஆத்மா என்ற ராமச்சந்திரமூர்த்தி மோட்சம் என்ற அயோத்திமா நகரம் வந்து முடிசூற்றி கொள்ளுகிறார் இதுதான் பத்து வார்த்த ராமாயணம் உடைவாள் இந்த ஸ்ரீமத் ராமாயணத்தை வால்மீக முனிவர் இருபத்தி நாலாயிரம் கிரந்தங்களாக பாடினார் தமிழிலே முழுக்க யாரும் பாடவில்லை கம்ப நாட்டாழ்வார் பதினாயிரம் பாடல்களாக அவருக்கு பின்னே வந்த தியாக பிரம்மம் இருபத்தி நாலாயிரம் கீர்த்தனங்களாக பாடினார் ராமாயணம் திருக்குறளை வருகிறது ஐந்தவித்தான் என்ற பாடகிய திருவாசகத்திலே வண்டோதரிய பேசப்படுகிறது புறநானூறு அகனானூறு முதலாகிய பரிபாடல் ஆகிய சங்க நூல்களிலே ராமாயணம் துணுக்குகளாக வருகின்றன அருணகிரியார் அற்புதமாக பாடினார் வள்ளல் பெருமானும் ராமனைப் பாடினார் ராமன் ஏகபத்தினி விரதம் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்ற பித்ருவாக்கிய பரிபாலனம் எல்லாரும் எல்லா நலங்களும் பெற்று வாழ்வார்கள் கம்ப நாட்டாழ்வார் தனக்கு அன்னம் கொடுத்த புண்ணியவானை முடிச்சூற்றிருந்த அந்த இடத்திலே அனுமந்தாங்க அங்க அதன் உடை வாழ்ந்த இருவரு கவரி வீச வீரை சேரி குழரி ஓங்கர் வெண்ணையூர் சடையன் தங்கள் மரபுளோர் கொடுப்ப வாங்கி வசுத்தனே புனைந்தான் மௌரி ராமர் போய் கைகேசி காலில் விழுந்தார் இளைய பெருமாள் பரதனை வணங்கினார் எல்லாரும் பகவானை கண்டு அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தார்கள் அனுமான் ஆயிரத்தெட்டு தீர்த்தங்களை கொண்டு வந்தார் பகவானை அரியணையிலே எழுந்துள்ள புரிந்து ஆண்டினேய அரியணையை தாங்க அங்கதன் உடைவாள் ஏந்த பரதாழ்வார் கொடை கவிழ்க்க லட்சுமணன் சத்துருக்கன வெண்சாமரன் இரட்ட சடையப்பருடைய முன்னோர்கள் முடியெடுத்து கொடுக்க பச்சிட்ட முனிவர் முடிசூற்று விழா செய்தார் எல்லாரும் பகவானை வணங்கினார்கள் எல்லாருக்கும் பகவான் பரிசுகள் வணங்கினார் ராமராஜ்யம் தொடங்கி ராமச்சந்திரமூர்த்தி ஆட்சி உதிகின்றார் ஆன்டிநேயர் வாழ்க்க அகில உலகங்களும் வாழ்க என்று வாழ்த்தி இந்த அளவிலே இதை பூர்த்தி பண்ணுகின்றேன் அரியணை அனுமன் தாங்கன் அங்கதன் உடைவாழ்ந்தாங்க பரதன் வெண் இருவரும் கவிக்கே வீச விரைச்செரி குழலி ஓங்கன் வெண்ணயூர் சடையன் தங்கள் விரைச்செரி குழலி ஓங்கன் வெண்ணயூர் சடையன் தங்கள் மரபுடோர் கொடுப்ப வாங்கி வசித்தனே புனைந்தான் மௌலி மரபுடோர் கொடுப்ப வாங்கி வசிட்டனே புனைந்தான் மௌரி